ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே வெள்ளிங்கிறது எப்படி ஆவிர்வவிச்சது ஸ்ராத்தங்களிலே வெள்ளி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு சரித்திரம் மூலமாக பார்த்தோம் இப்படி அந்த வெள்ளிங்கிற உலோகம் பரமேஸ்வரனுடைய நெற்றியில் உள்ள அக்னியிலிருந்து கண்ணீராக வந்து கீழே விழுந்து அதிலிருந்து வெள்ளி ஆவிர் பவித்தது அப்படிங்கிறதுனால அதற்கு சிவநேத்திரோத்பவம் யஸ்மாத்து அத்தஸ்தத் பித்ருவல்லபம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் பரமேஸ்வரனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த கண்ணீரிலிருந்து ஆவிர் பவித்தது அது பிதர்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது எந்தெந்த இடங்கள்லெல்லாம் வெள்ளியை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற பொழுது ஸ்ராத்தத்தில் குடிக்கிறதுக்கு ஜலம் வச்சுக்கிறதுக்கு சொம்பாக வெள்ளி கொடுக்கறது அல்லது டம்ளாராக வெள்ளி கொடுக்கறது அல்லது ஆள்காட்டி விரலில் போட்டுக்கக்கூடிய மோதரமாக வெள்ளியை கொடுக்கறது அல்லது சாப்பிடக்கூடிய இலையாகவே வெள்ளியை கொடுக்கலாம்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது சாப்பிட்றதுக்கு இலை போடுற பொழுது அந்த இலையில் வெள்ளியை வச்சுன்னு சாப்பிட்ணும் அதுதான் என்ன பண்ணுற வழக்கம்னா ஒரு சின்னதாக வெள்ளி தட்டு கொடுக்கறது அந்த இலை மேலேயே வெள்ளித்தட்டை வச்சுட்டு வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது இந்த வெள்ளித்தட்டில் சாப்பிட்றதுங்கிறது பித்திருக்களுக்கு ரொம்ப சந்துஷ்டியே கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனாலே தான் தினமும் நாம் சாப்பிட்றப்ப தட்டே வெள்ளியில் வச்சுக்கிறது எவர் சில்வரில் சாப்பிடக்கூடாது எவர் சில்வர் தட்டு வச்சுட்டு சாப்பிடக்கூடாது வெள்ளி தட்டு வச்சுட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்றது பித்ருஷாபம் போய்டுறது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கறது ஆகையினாலே தான் இப்போது இந்த வைத்தியத்தில் கூட ரிசர்ச்சில் சொல்கிறேன் இப்போது டாக்டர்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறான்னா வெள்ளித்தட்டில் தொடர்ந்து சாப்பிட்ணு வந்தால் சுகரே வராது அப்படின்னு இப்போது ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன் இதுதான் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கேன் வெள்ளித்தட்டில் தொடர்ந்து சாப்பிட்றது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் வியாதியே வராது பிதிருஷாபம் போயிடுறது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காட்டியிருக்கேன் அப்படி வெள்ளிங்கிறது பித்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக பிராமண போஜனத்துக்கு வச்சுக்கக்கூடியதான இலை வாழை இலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது சதண்டம் கதலீ பத்திரம் வாமபாகர அக்ரஞ்சேத் அன்னியதிக்பாகே நிராசா பிதரோ கதாக நாம் சாப்பிட்றதுக்கு போடக்கூடிய இலை முழு முழுமையாக இருக்கணும் இலை கட்பண்ண இலையாக இருக்கக்கூடாது நுனியும் அடியும் கட்பண்ண இலையாக இருக்கக்கூடாது சதண்டம் தண்டத்தோடு இருக்கு தண்டம்னா இலைக்கு பின்னாடி ஒரு தண்டு போகும் அந்த தண்டோடு இருக்கணும் இலை தினமும் சாப்பிட்ற பொழுது அந்த தண்டை எடுத்துடணும் எடுத்துட்டும் இலை போட்டுக்கணும் ஸ்ராத்தத்தில் அந்த தண்டோடு இருக்கணும் இலை இந்த தண்டை கழிக்கப்படாது தண்டோடு வச்சுக்கணும் இந்த தண்டோடு வச்சுட்டு சாப்பிட்றதுக்காகத்தான் ரெண்டு இலையாக வச்சுருக்க ரெண்டு இலையாக போட்டு சாப்பிட்றது ஏன்னா அந்த தண்டை எடுக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் ரெட்டை ரெண்டு இலையாக வச்சு போஜனம் பண்ணுறதுன்னு வச்சிருக்கா இடது பக்கம் நுனி வர்றது போல் போட்டுக்கணும் இலையை எப்பொழுதுமே சாப்பிட்ற பொழுது இடது பக்கம் இலையனுடைய நுனி வரணும் வலது பக்கம் இடையனுடைய இலையனுடைய அடிபாகம் வரணும் அப்படி போட்டுக்கணும் இது தெரியாமல் யார் மாற்றி போட்டுக்கிறானோ நிராசா பிதரோ அவனுடைய பிதற்கள் திருப்தி இல்லாமல் போயிடுறா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுவும் ஸ்ராத்திலே அது ரொம்ப முக்கியம் நிர்தண்ட நிரக்ரஞ்ச பசு சர்ம சமம்ஸ்மிருதம் நுனியும் इल्लामल இல்லாமல் ஸ்ராத்தத்தில் இலை இருக்கக்கூடாது இருந்தால் அது தோலுக்கு சமமாக ஆயிடுறது நாய் தோலை போட்டு எப்படி சாப்பிட்றது அது மாதிரி ஆயிடும் பசுனுடைய தோலை போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் ஆகினாலே நுனி அடி இருக்கிறா போல இலையை வச்சுக்கணும் அந்த இலையும் முதல் நாளே தயார் பண்ணி வச்சுக்கணும் அன்னிக்கி காலம் வர போய் எல நறுக்கடாதுன்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஷிராத்தேஹனித்து சம்பிராப் ரம்பாபம் நிறேத் கிருந்தயேத்யதி மூடாத்மா நிராசா பிதரோகா எண்ணிக்கு வருதோ அதற்கு முதல் நாளே எலை வாங்கி வச்சுவிடணும் சிரார்த்தன்னைக்கு காலம்புற இலையை வாங்கி நறுக்கப்படாது முதல் நாளே தயார் பண்ணி வச்சுடணும் இது தெரியாமல் யார் அன்னிக்கு காலம்புற இலையை நறுக்கி எடுத்துனவரானோ அவனுடைய பிதற்கள் திருப்தி அடைய மாட்டா அப்படின்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் காட்டுறது அதனால முதல் நாளே இலையை தயார் பண்ணி வச்சுக்கணும் ஸ்ராத்திற்கு போடக்கூடிய இலைகள் அப்படி இந்த வஸ்துக்கள் எல்லாம் சிராதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தயார் செய்து வச்சுக்கணும் பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய வெத்தலப்பாக்கு தாம்பூலம் புஷ்பம் இவைகளெல்லாம் முதல்லையே தயார் பண்ணி வச்சுக்கணும் புஷ்பமும் வெள்ளை உள்ள புஷ்பத்தை தான் வச்சுக்கணும் ரொம்ப வாசனை வரக்கூடிய புஷ்பத்தை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஜாத்தியஸ் சர்வா தாத்தவ்யா மல்லிகா ஸ்வேத யூதிகா ஜலோத்பவானி சர்வானி குசுமானிச்சம்பகம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது ஜாத்தியச்ச சர்வா தாத்தவியாக மல்லிகை மல்லிகை பூதான் பித்திருக்களுக்கு ரொம்ப சந்துஷ்டியை கொடுக்கறது அந்த மல்லிகையில் நிறையா ஜாத்திகள் இருக்குது எந்த ஜாத்தியாக இருந்தாலும் அந்த மல்லிகைப்பூவை வாங்கி வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ ரொம்ப வாசனையாகவும் இருக்காது வாசனையே இல்லாமலும் இருக்காது மத்தியமமாக இருக்கும் அது மாதிரி உள்ள மல்லிகைப்பூவை வாங்கி வச்சுக்கணும் பாக்கி வேறு எந்த புஷ்பத்தையும் வாங்க இப்போ ஜாதிப்பூன்னு வருது நல்ல வாசனையாக இருக்கும் அதெல்லாம் ஸ்ராத்தத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா அசுரானாம் குலேஜாத்தா ஜாதி பூர்வ பரிகிரகே தசா தரிசனமாத்திரேன நிராசா பிதரோ கதாஹா எந்த புஷ்பத்தில் ரொம்ப வாசனை வருதோ அதில் ஆசுர சக்தி ஜாஸ்தியாக இருக்குது ஆகையினாலே ரொம்ப வாசனை வரக்கூடிய புஷ்பத்தை ஸ்ராத்தத்தில் உபயோகப்படுத்தக்கூடாது ரொம்ப வாசனை இல்லாத புஷ்பங்களை தான் ஸ்ராத்தத்துக்கு உபயோகப்படுத்தணும் துளசி சதபத்திரஞ்ச பிருங்கராஜம் ததைவச்ச மறுக்கம் மல்லிகாச்சி வித்திருணாம் அக்ஷயம் பவேத் துளசி தாமரை பிருங்கராஜம்னு ஒரு புஷ்பம் மறு மல்லிகை இவைகளை தான் ஸ்ராத்தத்தில் உபயோகப்படுத்தணும் ஸ்ராத்தத்தில் பிராமணர்களுக்கு தட்சிணையோடு கொடுக்கறது அவர்களுக்கு அலங்காரத்துக்கு கொடுக்கறதுன்னு அப்படி கொடுக்கணும் அந்த புஷ்பத்தையும் ஒரே ஒரு புஷ்பம் கையில் கொடுக்கக்கூடாது தரிச்சுக்கிறா போல் கொடுக்கணும் புருஷர்கள் ஸ்ராத்தில் எப்படி தரிச்சுப்பான்னா கழுத்தில் போட்டுக்க மாட்டாள் சிக்கையில் சுத்திப்பா அப்படி கட்டிக்கணும் புருஷர்கள் மாலை அப்படி போட்டுக்கணும்னு சாஸ்திரம் துளசி ஸ்ராத்த காலே தூ யதா சிரசி தாரிதா தாத்தா போக்தா பிதா தஸ்ய விஷ்ணுலோகே மஹீயத்தை சிரசில் வச்சுக்கணும் புஷ்பத்தை துளசி மாலை கொடுத்தா சிக்கையில் சுத்திக்கணும் புஷ்ப மாலை கொடுத்தா சிக்கையில் சுத்திக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அப்படியே தரிச்சுக்கிறா போல் புஷ்பத்தை கொடுக்கணும் ஸ்ராத்தத்தில் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது மேற்கொண்டு உள்ளவைகளை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்